ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நெப்போலியனின் தோல்வியை அடுத்து ஐரோப்பாவின் புதிய அரசியல் வரைபடத்தை வரைவதற்காக வியன்னா காங்கிரஸ் கூடியது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நியூஸ் ஆப் த பத்திரிகை லண்டனில் வெளிவர ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு இந்திய அஞ்சல் துறை ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உலகின் முதல் தபால் அட்டை ஆஸ்திரியாவில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதலாவது மின் விளக்கு தொழிற்சாலையை தாமஸ் எடிசன் அவர்கள் ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டன் பலுஜிஸ்தானை கைப்பற்றியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இலங்கையில் இந்திய இரண்டனா நாணயம் செல்லுபடியற்றதாக அறிவிக்கப்பட்டு அதற்கு பதிலாக வெள்ளி நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிறுவனம் தனது புதிய டி மாடல் காரினை சந்தைப்படுத்தியது அப்போதைய சந்தை விலை 825 அமெரிக்க டாலர்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம் கட்டிடம் பெரும் குண்டுவெடிப்பினால் தகர்க்கப்பட்டது இதில் இருபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் பாலம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசே தூங்கினால் மக்கள் சீன குடியரசு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் ஆந்திர மாநிலம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சைப்ரஸ் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகள் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு மற்றும் மேற்கு கேமரூன் நாடுகள் ஒன்றுபட்டு பெடரல் கேமரூன் ரிபப்ளிக் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அதிவேக புல்லட் ரயில்கள் ஜப்பானின் டோக்கியோ மற்றும் ஒச நகரங்களுக்கிடையே அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்கோட் விமானம் முதல் தடவையாக ஒலியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் பறந்து காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வால்ட் டிஸ்னி உலகம் புளோரிடாவில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மூளையை படமெடுக்கும் சிடி ஸ்கேன் முதல் லண்டன் விம்பிள்டனில் உள்ள அட்கின்சன் மெர்லி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா பனாமா கால்வாயை பனாமாவுக்கு மீண்டும் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சோனி நிறுவனம் முதலாவது சிடி பிளேயர் குறுந்தட்டு ஒலிபரப்பு சாதனத்தை வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையை தகர்க்க தற்கொலைப் படையினர் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாண்டிச்சேரி மாநிலத்தின் பெயர் புதுச்சேரி என மாற்றப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அன்னி பெசெண்ட் அம்மையார் ஆங்கிலேய இந்திய செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வியாஹத் அலிகான் பாகிஸ்தானின் முதலாவது பிரதமர்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 தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அரங்க முருகையின் தமிழறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கே எஸ் சிவகுமாரன் ஈழத்து எழுத்தாளர் திறனாய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சீ காம்பலம் ஈழத்து வரலாற்று ஆய்வாளர் கல்வியாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சே யோகநாதன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தெரசா மே பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆண்ட்ரே கெய்ம் ரஷ்ய டச்சு இயற்பியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பாபநாசம் சிவன் கர்நாடக தமிழிசை அறிஞர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பூர்ணம் விஸ்வநாதன் தமிழக நாடக திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எரிக் ஹாப்ஸ்பாம் எகிப்து ஆங்கிலேய மார்க்சிய சிந்தனையாளர் வரலாற்றாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டாம் கிளான்சி அமெரிக்க எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் எல் செல்வடர் குவாத்தமாலா இலங்கை ஆகிய நாடுகளில் குழந்தைகள் தினம் என்று சீனாவின் தேசிய தினம் சைப்ரஸ் நைஜீரியா பலாவு துவாலு